तापत्रय विनाशाय नित्यमुक्तो விஷோத்தியேத்தாபயா एकये वेतिमे நோ हे எச்சு உத்தவர் சொல்றார் இதுக்கு முன்னால பார்த்த ஸ்லோகத்துடைய தொடர்ச்சி இது ஹே கிருஷ்ணா ஹே அச்சுத அச்சுதன் அப்படின்னு சொன்னா உண்மை தத்துவத்திலிருந்து ஒரு பொழுதும் நழுவாதவன் அப்படின்னு அர்த்தம் தன்னுடைய நேச்சர் அதான் பியூர் கான்சியஸ்னஸ்ல இருந்து யாருமே நழுவ முடியாது நம்ம எல்லாருமே அச்சுதந்தான் ஆனா அது பகவானை பார்த்து அட்ரஸ் பண்ற மாதிரி சொல்றது ஹே அச்சுத ஒரு நாளும் நெருப்பு தன்னுடைய சுடும் தன்மையிலிருந்து நழுவும்மா நழுவாரு அது மாதிரி எப்பொழுதும் இறைவன் தன்னுடைய மெய்ப்பொருள் தன்மையிலிருந்து நழுவுவாரா நழுவமாட்டார் அதனால் சுயுத்தான் நழுவறதுன்னு அர்த்தம் தண்ணீரில் இருக்கிற சுடும் தன்மை நழுவது அது சுயுத்தம் நெருப்பில் இருக்கிற சுடும் தன்மை அச்சுதம் அது மாதிரி இறைவன் தூய உணர்வுங்கிற நிலையிலிருந்து ஒரு நாளும் நழுவ முடியாது நாமளும் நழுவ முடியாது பகவான் மாத்திரம் அச்சுத்தன் இல்லை நம்மளும் அச்சுத்தன்தான் ஆனால் இந்த கான்டெக்டில் அப்படி சொல்லலை அவர் தன்னை பகவானை வேறையாக நினச்சின்னு சொல்கிறார் ஹே அச்சுத்தன் பிரசன விதாம் வர கேள்விகளை அறிந்தவர்களுள் தலை சிறந்தவரே என்னவெல்லாம் கேள்வி வரும் வாழ்க்கையில் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறவர்களில் சிறந்தவர்னு அர்த்தம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் வரலாம் ஆ பிரன வித்துங்கிறது ஒரு அழகான சொல் கேள்விகளை அறிந்தவர் என்ன மாதிரியெல்லாம் வாழ்க்கையில் கேள்விகள்லாம் வருமோ அதுக்கு விடையும் தெரியும் கேள்விகளை அறிந்தவருக்கு கேள்விகளுக்கான விடையும் தெரியும் கேள்விகளுக்கான விடை இல்லை என்பதும் தெரியும் சில கேள்விகளுக்கெல்லாம் விட சொல்ல முடியாது அதற்கு எப்படிப்பட்ட விடையை சொன்னால் அந்த கேள்வியவே நாம் நீக்க முடியும் அப்படிங்கிறதும் தெரியும் ஆ பிரனவிதம் வர ரொம்ப அழகான ஒரு வரி இது பிரச்சனை வர வரன்னா சிறந்தவர்னு அர்த்தம் விதாம்னு சொன்னால் அறிந்தவர்களுள் அப்படின்னு அர்த்தம் பிரஷ்ன விதாம்னா கேள்விகளை அறிந்தவர்களுள் தலை சிறந்தவரே ஹே அச்சுதா கிருஷ்ணா ஏதத்து மே பிரஷ்னம் ப்ரூஹி ஏத்தத்து மே பிரஷ்னஸ் உத்தரம் ப்ரூஹின்னு அர்த்தம் ஏத்தத்து மே பிரஷ்னஸ் இந்த என்னுடைய ஏத்தசே போட்டுக்கணும் ஏதஸ்ய பிரச்சனைய மம ஏதத் பிரஷ்னஸ்ய இது வந்து இந்த மேங்கிறது ஷஷ்டி பக்தி மம மே மமங்கிறதுனுடைய இன்னொரு ரூபம் ஏத்தத் ஏத்தசிய பிரஷ்னசிய உத்தரம் ரூகி இந்த கேள்விக்கு பதிலை சொல்லுங்கள் உபதேசம் பண்ணுங்கள் ஏகா நித்தியபக்தகா நித்தியமுக்தா இரமஹா ஒருவனே எப்பவும் பத்தப்பட்டிருக்கான் ஒருவனே எப்பவும் மோக்ஷத்தில் இருக்காங்கிறது எனக்கு குழப்பமாக இருக்குது நாம் தான் இந்த உடம்பில் பத்த எப்பவும் பத்தப்பட்டவனாகவும் இருக்கும் எப்போ முக்தி அடைஞ்சவனாகவும் இருக்கும் அஜானத்தினால நித்திய பத்தகா ஜானத்தினால நித்தியமுக்தகா இதுதான் சிம்பிள் ஆன்சர் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் ஒருத்தனே பத்தனுங்கிறீங்க ஒருத்தனே முக்தனுங்கிறீர்கள் இந்த உடம்பில் இருக்கிற ஆத்மா பத்தனாகவும் இருக்கான் கட்டுண்டவனாகவும் இருக்கிறான் விடுபட்டவனாகவும் இருக்கிறான் ஒரே நேரத்தில் ஒருவன் எப்படி கட்டுண்டவனாகவும் விடுபட்டவனாகவும் இருக்க முடியும் இது எனக்கு குழப்பமாக இருக்கிறது இது மே பிரமா இது என்னுடைய குழப்பம் இந்த குழப்பத்தை தாங்கள் தெளிவுபடுத்துங்கள் சந்தேக நிவர்த்தியை பண்ணுங்கோன்னு அர்த்தம் ஆஹ் இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்றார் இந்த கேள்வி எப்படிப்பட்ட கேள்வின்னா சம்சய ரூப பிரஸ்னஹா ஆஹ் சந்தே இது என்னன்னு கேட்கறது கேள்வி ஆனா இப்படியும் சொல்லுகிறீர்கள் அப்படியும் சொல்லுகிறீர்கள் எதை நான் எடுத்துக்கொள்வது ஆத்மா நித்திய பத்தகாவா நித்தியமுக்தகாவா நல்ல சொற்க சொல்லாட்சி இங்க பண்ணப்பட்டிருக்கு ஏகா ஏவ ஒருவனே எப்படி பத்தனாகவும் மோட்சமாகவும் பத்தனாயிருந்தால் முக்தனாக இருக்க முடியாது முக்தனாயிருந்தால் பத்தனாக இருக்க முடியாது ஒருத்தந்தாப்பா பத்தனாகவும் முக்தனாகவும் இருக்கான் அப்படின்னா அதை எப்படி நான் புரிஞ்சுக்கிறது சுவாமி எந்த ஆஸ்பெக்டில் எப்படி எடுத்துக்கிறது அது எந்த சென்ஸில் நான் அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இவருடைய உத்தவருடைய கேள்வி நம்முடைய கேள்விகளைத்தான் உத்தவர் மூலமாக பகவான் இந்த புராண அர்த்தா அவர் சொல்லியிருக்கார் வேதவியாசர் அப்படின்னு நாம் எடுத்துக்கணும் இந்த அளவில் இந்த ஸ்லோகார்த்தத்தை பூர்த்தி பண்ணுறேன் ஏ துத்தூ பிரியமுகோ நித்யே வேதி இது ஸ்ரீமத் பாகவத்தை மகாபுராணே பாரமஹம் சம்ஹிதா ஏகாதமஸ்கே பகவது உத்தவசம்வாதே தசமோத்தியாய ஸ்ரீகிருஷ்ண அர்ப்பணமஸ்தூ இவ்வாறு ஸ்ரீமத் பாகவதம் அப்படிங்கிற மகாபுராணத்தில் பாரமஹம்ஸ்யாம் பரமஹம்ச தன்மையை கொடுக்கக்கூடிய சம்ஹிதாயாம் இந்த கிரந்தத்தில் இந்த நூலிலே ஏகாதசமஸ்கே பதினோராவது ஸ்கந்தத்தில் உத்தவருக்கும் பகவானுக்கும் நடந்த சம்பாதத்தில் பத்தாவது அத்தியாயம் பூர்த்தி ஆகிறது என்பதுதான் இது பூர்த்தி வாக்கியம் ஸ்ரீ கிருஷ்ணாஸ்தூ எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிஓம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்